प्रपन्न तोत्र कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நமூத்தாவஷிவோமேவிரே भगवान श्री ஸ்ரீஷ்ணர் अर्जुनन கேட்ட ஏழு விஷயங்களுக்கு அர்த்தம் சொல்றார் ஏழு சொற்களுக்கு பொருளை சொல்றார் அதை நாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் கிந்தத் பிரம்ம அப்படிங்கிறதுக்கு அக்ஷரம் பிரம்ம பரமம் மெய்பொருள் சொல்யூட்டர் பரம்பொருள் பியூர் கான்சியஸ்னஸ் தூய உணர்வு ஸ்வபாவோத்தியாத்ம உச்சியத்தே அந்த பியூர் கான்சியஸ்னஸ் இந்த உடம்பு மனசம், புத்தி இதுக்கெல்லாம் அதாவது பாண்டி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு தத்துவமாக சொன்னார் அப்புறம் கர்மாங்கிற கிந்த கிம் கர்ம புருஷோத்தம அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன் அந்த கர்மாங்கிறதுக்கு யாகத்தில் நாம் ஹவிச தியாகம் பண்ணுறது தான் கர்மாங்கிற சொல்ல சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் அதிபூதம்னா என்னன்னு கேட்டா அதிபூத கிம் புரோக்தம் அர்ஜுனனுடைய கேள்வி கிம் அதிபூதம் புரோக்தம் எதை நீ அதிபூதமாக சொல்லுகிறாய் அப்படிங்கிற கேள்விக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றார் கரஹா பாவஹா அதிபூதம் கஷர அழியிறது பாவகான்னா பொருள் அழியும் பொருள் தான் அதிபூதம் அழியும் பொருள்னா மாறுறதுன்னு அர்த்தம் எப்படி விறகு நெருப்போட சம்பந்தப்பட்டால் சாம்பல் ஆகிடுறது அதாவது பெயர் வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வடிவம் இருந்தால் அது அழிஞ்சுதுன்னு சொல்கிறது இல்லை இன்னொரு பெயர் வடிவமாக மாறுறது சாம்பல் ஆகிறது சாம்பல் உரமாகிறது உரம் வந்து உணவு பொருளாக மாறுகிறது உணவு பொருள் மீண்டும் திரும்ப திரும்ப அந்த சைக்கிளையே போயின்னு இருக்கு ஆக மாறிக்கொண்டே இருக்கிற பொருள் அது சாதாரணமாக அழியிற பொருள் நம்ம சொல்கிறோம் அழிவுங்கிறது மாற்றத்தை தான் நம்ம அழிவுன்னு சொல்கிறோம் அதைத்தான் அதிபூதம் அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடுகிறேன் அதை பற்றின தெளிவான அறிவு ஞானிக்கு இருக்குது அதான் ஏழாவது அத்தியாயத்தில் கடைசியில் சொல்லப்பட்டது அதிதெய்வதம் அதிதெய்வம் கிமுச்சியே அப்படிங்கிறது அர்ஜுனுடைய கேள்வி கிம் அதிதெய்வம் உச்சிய அதி தெய்வம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா பகவான் சொல்றார் புருஷகான்னு இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பன்னு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்பன்னு சொன்னா எல்லாம் தத்துவம் ஆம்னீசியன்ட்டுன்னு சொல்றோம் இல்லையா சர்வஜ தத்துவம் அதாவது டோட்டல் மைண்ட் தான் எல்லாருடைய சமஷ்டி சூக்ம சரீர அபிமானின்னு சொல்லுவோம் பியூர் கான்ஷியஸ்னஸ் வந்து டோட்டல் மைண்டோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற போது அதுக்கு ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம் சாஸ்திரத்தில் அது இருக்கிற இடமா ஒரு லொக்கேஷன் ஒரு ஸ்தானமாக நாம சொல்கிறது சூரிய மண்டலம் சோலார் டிஸ்க்கு அதில் தான் நாம் வந்து டோட்டல் மைண்டை இன்வோக் பண்ணுறோம் தியானம் பண்ணுறதுக்கு அதை ஒரு பற்றுக்கோடாக ஒரு பிடிப்பாக வச்சுக்கிறோம் ஆகா புருஷ சப்தத்துக்கு இங்கே ப்யூர் கான்சியஸ்னஸ் வித் டோட்டல் மைண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் தூய உணர்வு எல்லோருடைய மனமும் சூக்ம சரீரமும் சேர்ந்தது சூக்ம பிரபஞ்சம் சட்டில் வேர்ல்டு சட்டில் யூனிவர்ஸ் வித் பியூர் கான்ஷியஸ்னஸ் அதுக்கு தான் இரண்ய கர்ப்பகா புருஷஹான்னு பேர் அப்புறம் அர்ஜுனனுடைய கேள்வி அதியஜ கதம் கோத்திர தேகேஸ்மின் மதுசூதன ஹே மதுசூதன இந்த தேகத்தில் அதியஜா எப்படி அப்படிங்கிறத அர்ஜுனன் கேட்டிருக்கான் அதுக்கு பகவான் சொல்கிறார் அகமேவ அத்திர தேகே அதியா அஸ்மி அர்ஜுனனை பார்த்து அட்ரெஸ் பண்ணுறார் தேகபருத்தாம் வர உடல் தரித்திருப்பவர்களுள் உயர்ந்தவனே இது ஒரு நல்ல சொல் மனித உடம்பு கிடைச்சா போகாது அந்த மனித உடம்பை எதுக்கு பயன்படுத்தணுங்கிற அறிவோடு இருக்கிறவனை தான் நாம் போற்றுகிறோம் நல்லதோர் வீணை செய்து நலங்கட பொழுதியில் எறியக்கூடாது கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறோம் இந்த மனித உடல் ஒரு மாபெரும் விலை மதிப்பற்ற ஒரு பொருள் இதை நாம் நல்லதுக்கு பயன்படுத்தணும் இதை சமூகத்துக்கு நன்மை செய்து அதனால் இந்த உடலை கொண்டு நாம் நன்மை அடையணுங்கிறத நம்முடைய பாரத தேசத்தினுடைய ரிஷிகளுடைய உபதேசம் அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிற தேகபருதாம் வர தேகம் தரித்திருப்பவர்களுள் உடல் படைத்திருப்பவர்களுள் உயர்ந்தவனே சிறந்தவனே ஏன்னா இந்த சாஸ்திர விசாரம் பண்ணுறவன் சிறந்தவன் நேரம் ஒதுக்கி வாழ்க்கையை பற்றின உண்மைகளை ஆராய்ச்சி செய்து அதன்படி வாழ்கிறவன் தான் இந்த மனித உடலை எடுத்திருப்பவர்களுள் சிறந்தவன் ஆக வரா ஹே அர்ஜுனா நான் தான் இந்த உடம்பில் அதி யஜ்யமாக இருக்கேன் அதி யஜம்னு சொன்னால் யஜங்களை ஒரு தேவத்தையா இந்த சரீரத்தில் நான் வீற்றிருக்கிறேங்கிறார் இது கொஞ்சம் நுணுக்கமானது தான் இந்த உடம்பே வேள்விக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு வேள்வின்னு சொன்னால் ஹோமம் பண்ணுறது மாத்திரமில்லை அதனுடைய உண்மையான பொருள் என்னென்னா சமுதாயத்துக்கு தன்னை வழங்குற ஒரு சக்தி அப்படி நாம் அர்த்தம் பண்ணிக்கணும் அதிகம்னா யஜ்யோவை விஷ்ணுகோ இந்த உடம்பில் ஒரு தெய்வ சக்தி இருந்து கொண்டு தெய்வத்தை வழிபடுறத்துக்கு அனுகிரகம் பண்ணி அதைத்தான் இங்கே அதி யஜ்யம் அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடறோம் யஜம்ங்கிற சொல்லே வழிபாடுங்கிற பொருளை தருகிறது எஜ்ஜு அப்படின்னு சொன்னால் வழிபாடுறது இந்த வழிபாட்டை செய்கிறவனுக்கு பேர் எஜமானன்னு பேர் யஹா யஜத்தே சஹா யஜமானஹா எவன் இந்த உடம்பில் இருந்து இந்த சமூகத்தையே இறைவனாக கருதி சமூக சேவை செய்கிறானோ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி வேள்விகளின் வாயிலாக வழிபாடுகளின் வாயிலாக சமூகத்திற்கு நன்மை புரிகிறானோ அவனைத்தான் யஜமானன் சொல்கிறோம் அந்த யஜமானனாக விளங்குறதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அந்த இறைவனே இந்த வழிபடுகின்றவன் வடிவமாக இருந்து வழிபடுகிறான்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது யஜ்யோ யஜ்ஞபதிர் யஜ்வா யக்ஞாங்கோ யஜவாகனஹ யஜ்யபிருத் யஜ்யகிருத் யஜ் யஜ் யஜ்யசாதனஹா யஜ்யாந்தகிருத் யஜ்ஞகு ஏவச்ச அப்படின்னு விஷ்ணு சகசிரநாமத்தனுடைய நாமங்களை நாம ஆராய்ச்சி பண்ணினா இந்த உண்மைகள்லாம் நமக்கு விளங்கும் ஆகவே இந்த உடம்புல நான் அதி யஜமான மகாவிஷ்ணு இருக்கிறேன் ஆக பரபிரம்மம் இந்த சரீரத்தில் அதிஷ்டானமாக இருக்கிறது இந்த சரீரத்தில் ஒரு சக்தியாக இருந்து மகாவிஷ்ணு வேள்விகளை செய்யறதுக்கு அனுகிரகம் பண்ணுறார் வேள்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் அவர்தான் இருக்கிறார் இந்த நுணுக்கமான விஷயங்களெல்லாம் விஷ்ணு சாஸ்திரநாமம் அழகாக சொல்லுகிறது ஆக இந்த மூன்று சொல்லுக்கு பொருளை இந்த ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் மூணு சொல்லுக்கு பொருள் பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் மூணு சொல்லுக்கு பொருள் பார்த்துட்டோம் ஆக ्रम्मना एना अधियजना इत्र अर्थम पाता अत्यम प्रयाणकाल स्मरण इत कृष्ण कुछ विस्तार उपदेश नम्बर पड़पा नमक अनुग्रह अरो